I'm no, crack a cracker. I'm going to go. I'm not constipation. Yeah. Take it easy, Balaji. I've been eating a lot of food in the kitchen. After that, I've been eating a lot of food. Now, I'm going to die. Where are you? Where are you? everybody say my whole tragedy chopan la ma venama ipdi parradhu dik showe panni tholandrringa correct dhaan theriyadhu இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் உலக மக்களுக்கு ஒரு நச்செய்தி சத்தியமா விழுந்தாள் வீட்டுக்கு விழாவிட்டால் சேர்த்து கிடைக்காது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வகையில் அப்டினா வந்து கடந்து ஒரு 7 8 ஒரு 10 வருஷமாவே வந்து தமிழ் சினிமால வந்து வித்தியாசமான படம் எடுக்கறோம். அப்படியே مارக்க முடியாத காலத்தால காவியம் எடுக்கணும் அப்டினா வந்து ஒரு பறட்ட தல என்னையே தடவாமே 29 வருஷம் வளர்த்த முடியோட கிட்டத்தட்ட 47 வருஷம் வளர்த்த தாடியோட 13 வருஷம் பல் தேக்காம அழுக்கு लुங்கி அதுக்கு அப்புறம் வந்து ஒரு உலபணியன போட்டு ஓர்த்த வந்து என்ன பண்ணுவானா சிறுவர் சீர்தத்த பள்ளியில தப்பிப்ப. தப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு வயசானவன் எப்பறா அதால லாஜிக்கா பார்க்க கூடாது. அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் நான் हूं அப்படினு பார்த்தாக வந்து அவ வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணுவான். லவ் பண்ணும்போது ஒரு 23 கொலை பண்ணனும். அந்த கொலை எல்லாம் எப்படி புதுமை இருக்கு நகை அடக்க வச்சா போகும்போது என்ன சத்த படிச்சதுக்காரின் <laughs> இவங்க சண்ட போட்டு பிரிஞ்சு திரும்பி போட்டியில் இருக்கும் ஆனா இந்த படத்துல என்ன அப்படின்னா வந்து ஜாலியான ஒரு பையன் இவனுக்கு வந்து இந்த பஞ்சலுக்கு பேசுறது இன்ஃபேக்ட் சிம்புவே அவர் ஒரு சீன கலாய்ச்சிக்காரு வரலாம் வச்சு நான் எப்பவுமே பண்ணுவேன் இப்ப நீ அப்படின்னு அவரை அவரை கலாய்ச்சிக்கிற மாதிரி ஜாலியாக லவ் பண்ற ஒரு பையன் அவனுக்கும் குழப்பெல்லாம் இருக்கும் அவனை அட்வைஸ் வேணும் அவங்க சித்தப்பாயிட்டு தான் போய் கேட்பான் அந்த பொண்ணு சொல்ற நிறைய விஷயத்தையும் ஞாயிறுபான் இந்த இடத்துல வந்து படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த பொண்ணோட கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் என்னன்னா தமிழ் படத்துல எப்பவுமே லூசி ஹீரோயின் தரும் அலூசு பித்துக்குளி அது எப்படின்னா யாரோத்தனுக்கு காலையில் முள்ளு குத்து ஹீரோ வந்து காலில் முள்ளு அப்படின்னா ஐயோ சம சொல்லி லவ் வந்து செம்ம போக்குன்னு வாயிலே குத்துறாங்க கா சினிமாவ ஒரு முன்னாடியோட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி கெட்டவா இருந்து திமுர் பிடிச்சவள இருந்து பேசுறாங்க வந்து முதல் படத்தில் சொந்த குரலே பேசி நடிச்சிருக்காங்க இதுக்கு சரத்குமார் நம்ம சரத்குமாரோட பொண்ணு தானே அவங்க நாட்டிங்கில் படத்துல நடிச்சாரு நாட்டாம படத்தில் தான் நடிச்சாரு அவங்க பொண்ணு தமிழ்ல பேசி நடிக்கிறதுக்கு பாராட்டு விழா தாலாட்டு விழா நல்லா நினச்சிருக்காள் இந்த படத்துல படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன இசை ஜகுள் ஜுகுல் பந்தி பாட்டுலாம் செம்ம ஜாலியா இருக்குது சக்கரன்ற மாதிரி எல்லா வெரைட்டிலும் ஒரு பாட்டு இருக்கு ஆனா அடிக்கடி வந்துருது அதை கீழே கொஞ்சம் பார்த்து அப்படியே மேலே இருந்துருக்கீங்க ஒரு பாட்டு வந்துடும் ஐ பாக்கானங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு வந்துடும் பாட் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் நல்லதான் இருக்குது திடீர்ன்னா ஒரு டவுட் என்னடா விஜய ஆண்டனி வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல பாடி படம் <mumbles> <small> <laughs> ஜாலியா டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தாங்க சித்தப்பா கேரக்டர்ல வர வினை தாண்டி வரேஷ் கோட்டா சீனிவாசராவுக்கு லைட்ட தொண்ட கட்டின மாதிரி பேசுற அவரு எப்ப வந்தாலும் டைமிங் ஜோக் அடிச்சிருக்கே அதுலாச்சு நல்லா இருக்கு கேரக்டர் அது அவருக்கு ஆனா இந்த படத்தில் டிரெஸ்ஸிங் எல்லாம் வந்துருக்காங்க அப்படின்றதுனால வினைத் தாண்டி கணேசே வந்து ஜேம்ஸ் பண்ணப்பா பைய மாதிரி சம்ம ட்ரெஸ்ஸிங் இருக்கு கலர் கலரா போட்டு நம்ம ஊர்ல சத்தியபெய்யும் கிடையாது மாட்டேன் பிளஸ் பழஞ்சு பங்கள ஜீன் கோட்ட மாதிரி வந்துரும் எல்லா கேரக்டருமே வராங்க இன்னொரு பாட்டு கிளைமேஸ்ல வந்து பாட்டோட வருது இப்போ ஓகே கொஞ்சம் நீங்க நினைச்சதுக்கு அப்புறம் அப்போ அது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து கம்மி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ரிக்வஸ்ட் அப்படினா அடுத்த படத்தில் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நல்லதாச்சா இது வந்து படத்துல சில கடுப்பேத்த விஷயங்கள் இருக்கு கடுப்பேற்ற விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷம் தமிழ் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்து பார்த்து புளிச்சு போன ஒரு கேரக்டர் அதுதான் வந்து ஹீரோயினோட கார்டியன் கேரக்டர் சோபனா என்ன அப்படின்னா நாற்பது வருஷம் முன்னாடியே நம்ம பாலச்சந்திர படம் அதுக்கப்புறம் விசு படத்தெல்லாம் பார்த்திருப்போம் வை விஜயா நடிப்பாங்க அப்படின்னா வராது அந்த காலத்தில் நாற்பது வயசாகிடும் போது ஒரு குழந்த இறந்திருக்கும் பயங்கரமான ாலும்பி படம் பார்ப்பேங்க கேளுங்க முடியும் போது போய் பார்த்தீங்கன்னு ஓவியம் காவியம் இருபத்தி ஏழு வருஷத்தில் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னா தைரியமா போய் பார்க்க முக்கால்வாசி பொதுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிச்சது